ஏம் பூத்திர தஜான கயாச்சி யுத்த சக்தியனு பிரவேச கல்பத்தம் இப்போ ஏற்பட்ட அந்த பிரம்மமும் ஏற்பட்ட சுத்தபிரமஸ்வரூபத்திற்கோ இல்லை அந்த பிரம்மஸ்வரூபானத்திற்கோ ஏதோ ஒரு விதத்துல உபாசனாசேஷமாக போய் விதிசேஷமாகத்தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த விதானத்துக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றது முடியாத அசம்பவம் இருந்தே முடியாது குருபக்ஸி என்ன சொல்றான் உபாசிக்க ஆத்ம உபாசனத்தை நிதானம் பண்ணியிருக்கு எடை உபாசனம் பண்ணணும் ஆத்மாவை உபாசனம் பண்ணணும் எடை உபாசனம் பண்ணணுமோ அதை பற்றி தெரிஞ்சிருந்தா தானே உபாசனம் பண்ண முடியும் அதனால இந்த உபாசன பண்றதுக்காக தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ஆத்மஸ்வரூபத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுதான் வேதாந்தம் சொல்லியிருக்கு ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு கேட்ட போதிக்கிறது அதனால் வேதாந்தம் மூலமாக ஆத்மஸ்வரூபத்தை நித்தியசித்த புத்தனு சுபாவம்னு புரிஞ்சுட்டு அதுக்கு மேலே ஆத்மானம் உபாசிங்க உபாசனம் பண்ணணும் ஆக வேதாந்தத்தில் ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுத்தது என்னத்துக்காக அப்படின்னு கேட்டால் ஆத்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இல்லை இதை தெரிஞ்சுட்டு உபாசனம் சொன்னால் இந்த ஆத்மஸ்வரூப நிரூபணங்கிறது விதிசேகம் உபாசனிட்டு தேசமாக பண்ணப்பட்டது ஆத்ம அதுதான் சொல்ல முடியாது ஏன்பூத்திரே நசித் யுக் சக்த காரியுப்பிரவேசும் காரியத்தோட விதியோடு இருக்கு பிரவேசம் சம்பந்தங்கிறது சர்வதா முடியாது அப்போ அவன் சொல்கிறான் உபாசனாவிசின்னு வேண்டாம் சொல்கிறேன் ஜான விதீனே வச்சுக்கோமே உபாசனாவிசின்னு வேண்டாம் விதிசேஷம் இல்லைன்னு சொல்ல விதிக்கு அங்கத்தான் பிருவரூபத்தை போதிக்கிறது ஆனா எதுல விதி உபாதனா விஷயம் முன்னாடி சொல்லுங்க அதை விதி கிரியா கர்மத்துவேனா ஞானத்திலே விதி வரலாம் விதி கிரியா கர்மத்துவேனா காரியானுப் பிரவேசம் பிரம்மனா சொல்றதுக்கு அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு ऐष्टव्य आत्मा, आत्मा, आत्मा अरे दृष्टव्यू दर्शन ज्ञानम ते अव्यव्य प्रत्यक विधि दर्शन और विधिदे आग धान विधि अब अद्क बदल सर आत्मा दृष्टव्य नहीं मुड़िया அப்படி சொன்னால் வேற ஒரு உபனிஷத் வாக்கியத்துக்கு விரோதம் ஏற்பட என்ன அன்னதேவ தத் விதிதா ரகோ அவிதா ரீ விரியா கர்மத்துவ பிரதிஷேதா திரட்டவியகாங்கிற சப்தத்தை வச்சிருந்து என்ன சொல்ற ஆத்மா தர்சனத்துக்கு கர்மா திரட்டவியகா அப்படிங்கிற இந்த சவிய பிரியத்தினால தர்சனத்துக்கு எது கர்மாவாக இருக்கோ திருஷ்யமாக இருக்கோ அந்த வசதி சொல்லப்படுறது இப்போ அது என்னது ஆத்மா அப்படின்னு இந்த வாக்கியத்துல இருந்து மே வெறும் சப்தார்த்தத்தை பார்த்தோம்னா கிடையாது இதை வச்சிருந்து விதி கிரியா தரிசனம்னா ஆத்மாவானது கர்மகாரகமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நீ நினைக்கிற ஆனால் என்னோட சுருப்பு என்ன சொல்றது ஆத்மஸ்வரூபம் விதிதா அந்நிய அப்படிங்கிறது அப்போ விதித்தம் இது வேதனை கிரியைக்கு எது விஷயமாகிறதோ கர்மமா கர்மாவாகிறதோ அது பிரம்மன் இல்லைன்னு சொல்லி கொடுக்குறது அப்படி இருக்கும்போது அந்த வேதன கிரியைக்கு இது கர்மா ஆகிறது உபதேசம் அப்படின்னு சொல்லலாம் சொல்ல முடியாது ஏனேனும் சர்வம் விஜா தம் கேனு விஜா இன்னொரு சிறுத்தி என்ன சொல்றது ஸ்பஷ்டமாவே விடிக்யா கர்மத்துவம் கிடையாதுங்கிறது ஏன் கேட்டா இதன் இந்த எல்லா வசியும் தெரிந்து கொள்கிறவன் ஜாதாவாக எவன் இருக்கிறானோ அவன் ஜேயத் தோட்டிய சேரவே முடியாது அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேன விஞ்ஞானியா ஒரு சாதனமோ இன்னொரு ஜாதாவோ கிடையாது இவன் தானே எல்லாருக்கும் ஜாதாவாக இருந்திருந்திருக்கான் அதனால ஜாதாவாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை ஜேயமாக ஆக்க முடியாது சொன்னா அப்போ ஜாதா இன்னொரு ஆத்மா ஆக வேண்டியிருக்கான் அப்போ இவன் ஆத்மா இல்லை யாரு தெரிஞ்சுக்கிறான்னு அவன் தான் என்ன கேட்டா இவன் கேட்டா இல்ல தன்னை தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னோன்னா யாரு தன்னை தெரிஞ்சுக்கிறான்னு நீ நினைக்கிறியோ அவனை தான் நான் ஆத்மான்னு சொல்றேன் அந்தஸ்கரணம் ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கலாம் சரி அப்ப அந்த புரிஞ்சுக்கலேன்னு சொன்னா அந்தஸ்கரணத்தை யாரு புரிஞ்சுக்கிறா அப்படின்னு கேட்டா ஆத்மஸ்வரூபம்னு சொல்றாங்க அப்ப அதுதான் ஆத்மாவை தவிர அஹம்னு சொல்றது ஆத்மா இல்லேன்னு நம்ம விளையாட் சொல்லிட்டு இருக்கோம் அகம் அஹம் எதை சொல்றோம்னா அகபாசத்தை அகம் ஜாதா அப்படின்னு சும்மா அஜியாதத்தான சொல்றது விட மகம் பதார்த்தத்தை விவேச்சனம் பண்ணி பார்த்தோம்னா அது ஆத்மாவில் தனி அப்படின்னு ஆசை ஆனால் ஏனேடம் சர்வம் விஜயானாதி தம் ஏன விஜா ஆக இந்த ரெண்டு புதி வாக்கியமும் வாக்கியமும் வேதனைக்கு அதாவது தியானத்துக்கு பிரம்மமானது விஷயம்ங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறது த உயக்கமே அனித்தேனாத்தம் ப்ரமணா உபவ் ஸ்டி நேரம் எதமுன்தான் அந்தபிரம்க விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்க வந்தான் எதுக்குமே விஷயம் இல்லை உபாசனம் அந்தசுத்திரமஸ்வம் விஷயம் ஆக முடியாது தெரிக்கிறது என்ன சொல்றது எதிதம் உபாசதே இதோ இதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி பிரம்மமான ஒரு வஸ்துவைவன் உபாசனம் பண்றாங்கன்னு சொன்னால் அது பிரம்மம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதம்னு சொல்லி உபாசிக்கிறிய கர்மாவாக அவன் பண்ணிட்டானே ஆனால் அப்ப உபாசகன் வேற இவன் உபாசிக்க கூடிய வஸ்து வேற இவன் வேற சொன்னால் இவன் தான் எனக்கு பிரம்மம் சொல்லணும் உபாசகன் பிரம்மம்னு சொல்லணும் இவன் எதை உபாசிக்கிறானோ அது பிரம்மம் இல்லை அதனால இதம்னு எதை சொல்றோமோ அது பிரம்மம் இல்லை ஏன்னா என்ன இதும் எது இடம் உபாசம் அது பிரம்மமே இல்லை இதன்னு சொல்லக்கூடிய வஸ்து பிரம்மே இல்லை ஏன் அப்படி அதுக்கு காரணம் சொல்லி கொடுக்கறது எத் அபிஷயம் பிரம்மங்கிறது விஷயமே இல்லை எப்படி விஷயம் இல்லைங்கிறது சப்தம் சப்தங்கிறது நமக்கு அர்த்தத்தை போதிக்கிறது அதுக்கான சப்தம் சப்தத்தினுடைய பிரயோஜனம் அர்த்தத்தை தெரிவிக்கிறது ஆனால் அந்த சப்தமே இந்த பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்க முடியலை வாட்சா ந அபியூயம் அச்சா தெரிவிக்க முடியல ஏன் முடியல பிரம்மோ ஏன்னா வாக் அபித்தியதை இந்த வாக்கு शब्दम, இது முதல்ல நமக்கு தெரியலன்னா இது வந்து அர்த்தத்தை போதிக்க முடியும் வாக்கே நம்மளுடைய புத்திக்கு விஷயம் ஆகலைன்னு சொன்னால் நமக்கு தெரியலேன்னு சொன்னால் அப்போ இது எப்படி விஷயத்தை போதிக்க முடியும் இந்த வாக்குஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதே பிரம்மம்தான் இந்த வாக்கை சர்வமிதம் சசியபாஷா சர்வமிதம் விசாரணை இந்த வாக்குவரூபம் பாசிக்கிறதுக்கே காரணமானது அந்த ஆத்மஸ்வரூபம் அப்ப இருக்கும்போது அந்த ஆத்மஸ்வரூபத்தை இது எந்த விதத்துல பிரகாசப்படுத்த முடியும் அதனால வாக்குங்கிறது சும்மா ஓரளவுக்கு அஜான நிவர்த்திக்கு காரணமான விரத்தியை ஒன்று பண்ண முடியுமே தவிர பிரம்மஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்த அதனால முடியாது ஆகையால ஆஹ் பிரம்மங்கிறத வேதனத்துக்கோ உபாசனத்துக்கோ அது பிரம்மா சொல்ல முடியாது இப்படி சொன்னால் ஒரு பெரிய அனுபவ பத்தி ஒருமே நீங்களே முன்னுக்கு பேசுறீங்களே பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே பிரமாணம் அப்படின்னு சொன்னித்வா சாஸ்திர பிரமாணத்தம் பிரம்மா பிரம்மஸ்வரூபத்தை சாஸ்திரங்கிற பிரமாணம் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் அப்ப சாஸ்திர பிரமாணத்துக்கு பிரம்மம் விஷயம்னு சொன்ன இப்ப பிரம்மங்கிறது விஷயமே இல்லை அப்படின்னு சொன்னால் என்னத்தை தான் தெரிவிக்கிறது சாஸ்திரம் எதை தெரிவிக்கிறதோ அதுவே பிரம்மம் இல்லைன்னு சொல்லிட்டா அப்ப பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழியே இல்லாமல் போயிடுமே பிரம்மத்தை ஒரே வழிதான் சாஸ்திரம் அது கூட பிரம்மத்தை தெரிவிக்க முடியாதுன்னு சொன்னால் அப்படி எப்படிதான் பிரம்ம சுரபத்தை தெரிஞ்சுக்கிறது அதனால நீங்க முன்னாடி சாஸ்திர யோனித்து சொன்னாலே சாஸ்திர பிரமாணகம் பிரம்மான்னு அதுக்கு விரோதம் வரும் இப்ப பேசிட்டு பிரம்மங்கிறது விஷயம் ஆகாது அப்படின்னு சொன்னால் பிரமாணத்தும் அது ஆக முடியாது அபிஷயத்துவே பிரம்மனஹாதிப்ப அனுபவத்திருக்கே அவித்யா கல்விவருத்தி பரத்வா சாஸ்திர இப்ப என்ன சொல்றாருன்னா ரெண்டு பேரும் சமர்ப்பம் பண்ணி விட்டு போற பிரம்மஸ்வரூபங்கிறது அபிஷயம் சொன்னதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அது அபிஷேயம் தான் அது கேய கோட்டியில சேராது ஜாத்ர கோட்டில இருந்துட்டு இருக்கு அதனால கேயம் இல்லை ஆனால் சாஸ்திரத்துக்கும் சார்கட்சியம் இருக்கு என்ன சார்கட்சியம் இருக்கு பிரம்மஸ்வரூபத்தை இந்த சாஸ்திரம் போதிக்கிறதுன்னு சொன்னால் பிரம்மஸ்வரூப விஷயத்துல எந்த விதமான ஒரு கணங்கள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கோ ஆத்மஸ்வரூபத்துல பலவிதமான பிராந்திகள் ஏற்படுத்திருக்கு அந்த பிராந்திய நிவிற்த்தி பண்றதுக்கு சாஸ்திரம் தேவைப்படுறது ஆத்மஸ்வரூபம் அதுவைதமாக இருக்கும்போது அதுல அவித்தியாலேதம் கல்பிதமாக இருக்குதமாக படிச்சின்ன சகல சம்சாரமும் அதுல கல்பிதமாக இருக்கு அப்படி இருக்கும் போது அவித்தியால கல்பிக்கப்பட்ட பிராந்திய நிவர்த்தி பண்றதுக்காக சாஸ்திரம் வந்துட்டே தவிர வாஸ்தவமான ஆத்மஸ்வரூபத்தை நேரடியாக பிரகாசம் பண்றதுக்காக இல்லை இப்போ என்னாச்சு பிரம்மங்கிறத அபிஷயம் அபிஷயம் தான் அதில் மாற்றம் இல்லை ஆனால் சாஸ்திரம் அப்படியானால் வியர்த்தமாகவேனா வியர்த்தம் இல்லை அதுக்கு ஆதிக்கமான காந்தியை நிவிற்த்தி பண்றது பிரயோஜனம் இப்ப அது அது இது வரல பிரச்சாத்மயிதம் அப்படி கொடுக்கிறது நாம எந்த வஸ்துவ தெரிஞ்சுட்டாலும் அந்த இடத்துல திரிக்குட்டின்னு வந்து சேர்த்து நான் ஜியாதா எனக்கு ஜானம் ஏற்பட்டுருக்கு நான் இந்த தியானம் மூலமாக இந்த ஜேயமான விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு மூணு இருக்கு ஞேயம் தியானம் ஜியாதா இந்த மூணு விதமான திரிக்குட்டி இருந்துருக்கு இதுக்குள்ள சகல பிரபஞ்சமுமா அங்கர்கதம் பிரம்மம் கூட அங்கர்கதம் இப்ப இந்த வேகிதா அப்படின்னு சொல்றது அந்த ஸ்வரூபம் தானே ஆத்ம பிரம்மஸ்வரூபம் பிரம்மம் ஜகத்து சகலமும் இந்த வேதி வேதனத்துக்குள்ள அடங்கி கொடுத்து இப்ப இந்த இது மூணும் சின்னம் வேதிதா ஜாதா வேறு அவனுக்கு வரக்கூடியம் ஏற்படக்கூடிய ஜானம் வேறு அந்த ஜானத்துக்கு விஷயம் ஜியம்ங்கிறது வேறு இந்த பேதம் இருக்கு இல்லையா இந்த பேகத்தை அவித்யா கல்பிதம் அவித்யா கல்பிட்டுமான இந்த பேகத்தை நிவர்த்தி பண்ணி வைக்கிறது சாஸ்திரம் என்ன பண்ணுறது நிவர்த்தி பண்ணுறதுன்னா என்ன இதில் எது ஆத்மானு நம்ம தேடின் இருக்கும் ஜேயத்துக்குள்ளே ஏதாவது ஆத்மா இருக்குமோ ஆத்மாவை தெரிஞ்சுக்க வேண்டிய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஆத்மா ஆத்மா நம்மளால் கேயமான ஒரு பதார்த்தத்துக்குள்ளே ஒரு சம் வரலாம் அல்லது ஜானஸ்வரூபமே ஆத்மாவோ இல்லை ஜான யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் ஆத்மாவோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் இருக்கும்போது இந்த சாஸ்திரமானது அந்த கேயம்னு எதை சொல்கிறோமோ அது ஆத்மா இல்லைன்னு சொல்லி அப்போ ஜேயம் ஆத்மா இல்லை நேதி நேதி தான் எதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்றோமோ அப்ப எதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா அப்போ தியானம் ஜானத்தையும் இல்லைன்னு சொல்லுறது ஏன் தெரியுமா தியானங்கிறது ஜன்னி ஜானம் மனோவருத்தி ரூபமான ஜானம் நாம மனோவருத்தி ரூபமான ஜானத்தை வச்சுட்டு நான் தான் ஜாதா கேனும் அப்படின்னு அந்த மனோ விரத்தி ரூபமான ஜானத்தையும் ஜேயத்தையும் எடுத்துட்டாக்க அப்ப மிச்சமா இருக்கிறவன் வேதித்தா ஆக மாட்டான் அவன் என்ன இருப்பான் ஆத்மஸ்வரூபத்துல அந்தஸ்கரண சம்பந்தம் வந்ததுனால அவனுக்கு ஜாதிரம் ஒண்ணு ஏற்படுறது தியானம்ங்கிறது ஒண்ணு வருது ஜேயம்ங்கிறது ஒண்ணு ஏற்படுறது ஆக இந்த திரிபுதியானது சுத்த ஆத்மஸ்வரூபத்துல அந்தஸ்கரண சம்பந்தம் ஆரோக்கத்தினாலதான் வருது இப்ப இந்த அந்தஸ்கரணத்தை நாம நகட்டோம்னா இல்லேன்னு சாஸ்திர என்ன ஞானத்தினால விளக்கி ஆச்சுன்னா அப்போ என்ன இருக்கும் அந்த வேதிதாவுடைய ஸ்வரூபம் வேதிதாவாக இல்லாமல் ஜாதாவாக இல்லாமல் அது சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கும் அப்ப இதான் போதிக்கணும் இதை போதிக்கிறதுக்காக இதில் ஆரோபிதமான அம்சத்தை நிவர்த்தி பண்ணி வச்சிருக்கு சாஸ்திரம் அப்ப நேரடியாக சாஸ்திரம் ஆத்மஸ்வரூபத்தை இரு ஆத்மானு சொல்ல ஒரு சொல்ல வரல எவன் தெரிந்து கொள்கிறானோ அவனுடைய ஸ்வரூபம் தான் நான் சொல்ல வேண்டிய ஆத்மான்னு ஸ்ருதியானது மத்தத்தை எல்லாம் தள்ளிவிடுறது அனாத்ம பதார்த்தத்தை நிவிற்த்தி பண்ணி விடுறது ஏதாச்சும் அவித்யா கல்வி சேத நிவர்த்தி பரத்வார் சாஸ்திரத்தை அவித்தியால இந்த ஆத்மஸ்வரூபத்தில் என்னென்ன விஷயங்கள் ஆரோக்கிதமாச்சோ அந்த ஆரோபிக்கப்பட்ட சகல விஷயத்தையும் நிவிற்த்தி பண்றது தான் சாஸ்திரத்தினுடைய தாற்பத்தியம் நிவர்த்தி பண்ணினா தானாடி பிரகாசிக்கிறது